வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு நியூ கிரனடாவின் பகோட்டா தற்போதைய கொலம்பியாவின் தலைநகர் பகோட்டா நகர மக்கள் ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போர் சமயத்தில் யூகோஸ்லோவியா நாடு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் லாகூரில் முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கழகத்தில் பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பர்மிய பிரதமர் ஆங்ஷான் மற்றும் ஏழு அமைச்சர்கள் கொலை முன்னாள் பிரதமர் ஊசோ கைது செய்யப்பட்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வியட்நாமை இரண்டாக பிரிக்கும் உடன்பாடு ஜெனீவாவில் எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கையின் பிரதமராக சிரிமாவோ பண்டார நாய்க்க தேர்வானார் இவரே நாடு ஒன்றின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் முதல் முறையாக பொலாரிஸ் வகை ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பலில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான முதலாவது சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகள் சிகாகோ நகரில் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான தடகள வீரர்கள் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹொண்டராஸ் மற்றும் எல் செல்வடார் நாடுகளிடையே கால்பந்து போட்டிகளின் கலவரம் காரணமாக நிகழ்ந்த போரானது 6 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சீன நடிகர் புரூஸ்லி மரணமடைந்தார் இவரது மரணம் இன்று வரை சந்தேகத்திற்கு இடமுறையதாகவே உள்ளது எனினும் இவர் வலி நிவாரண மருந்துகளை அதிக அளவில் உட்கொண்டதால் மரணம் அடைந்ததாக நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க படைகள் தாய்லாந்திலிருந்து முற்றாக வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசுலேம் நகரை ஐ உறுப்பு நாடுகள் அங்கீகரிக்க முடியாதவாறு ஐநா பாதுகாப்பு சபை பதினான்குக்கு பூஜ்ஜியம் என்ற வாக்குகள் மூலம் தடை உத்தரவை பிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பர்மாவின் எதிர்கட்சி தலைவி ஆங் சாங் சூச்சி இராணுவ ஆட்சியாளர்களால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவும் கியூபாவும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான ராஜிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு புளுட்டோ பூமிக்கு மிக அருகில் வந்தது இதன் அடுத்த நிகழ்வு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நிகழ்ந்தது மீண்டும் இது போன்ற நிகழ்வு இரண்டாயிரத்தி நூற்றி ஆண்டு நிகழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பதினொன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ரின் ஆகியோர் சந்திரனில் காலடி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைகிங் ஒன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்மின் ஹிலாரி நியூசிலாந்து மலையேற்ற வீரர்